ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரம் காட்டக்கூடியதான வரிசையில் நம் தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துனு வரும் தற்சமயம் ஒரு வைரஸ் வியாதியானது அனைத்து உலக நாடுகளையும் அச்சுறுத்தும் விதமாக பரவி வருகிறது என்கிறது பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பிரச்சாரமாக இருக்குது இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அவரவர்கள் பார்வையில பார்த்துன்னு ஏதோ தெய்வ குத்தமாக இருக்குமா அல்லது மனுஷனுடைய குத்தமாக அல்லது தேசத்தினுடைய குத்தமாக என்னன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படக்கூடியதான காலம் ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரம் இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது தெய்வத்தினால எந்த குத்தமுமே ஏற்படாது ஏன்னா தேவத்தைகள்லாம் எப்படி அப்படின்னு சொல்கிற பொழுது சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்டா அப்படின்னு உபநிஷத் காண்பிக்கிறது தேவதைகள் எப்படின்னா சாட்சி நாம் செய்யக்கூடியதான அனைத்து காரியங்களுக்கும் சாட்சியாக இருக்கார் சுவாமி சாட்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நாம் இருக்கிற வீடுல லைட்டு போட்டிருக்கோம் அந்த லைட் எரியிறது அப்படின்னா அந்த லைட் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா இங்கே என்ன என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது நேற்று நேற்றைய தினம் இந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த லைட்டு காண்பிக்கிறது நாளைய தினம் எப்படி இருக்குங்கிறத காண்பிக்கும் அந்த லைட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த லைட்டினுடைய காரியம் என்னென்னா இங்கே என்ன நடக்கிறதோ அதை அப்படியே பிரகாஷப்படுத்துகிறதுதான் லைட்டினுடைய காரியம் அதுபோல்தான் பகவான் நடப்பதை சரியாக நடக்கிறதா அப்படி என்ன பார்க்க பார்க்கக்கூடியவர் ஈஸ்வரன் சாக்ஷி அப்போது லைட்டு மாதிரின்னா அப்போ அவர் என்ன ஜடமா லைட்டுக்கு ஏதாவது உயிர் இருக்கா இல்லையே அது மாதிரியான்னா இல்லை சேதா சேத்தான்னா சேத்தனஹா சிசிடிவி கேமரா மாதிரி வச்சுக்கணும் சிசிடிவி கேமரா வச்சா அது அங்க இருக்கிறது எல்லாத்தையும் படம் பிடிக்கும் அது உயிர் இல்லாத பொருள்னு சொல்ல முடியுமா அங்கே என்ன நடக்கிறதோ அது அப்படியே படம் பிடிக்கும் அந்த கேமரா அதுபோல்தான் பகவான் அங்கே நடக்கக்கூடியதான காரியங்கள் புண்ணிய காரியமாக கெட்ட காரியமாக ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய காரியம் புண்ணிய காரியமாக கெட்ட பாப்ப காரியமா அப்படிங்கிறத கிரகிக்கிறான் அப்போது புண்ணியம் பண்ணினவன் சுகத்தை அனுபவிக்கிறானா பாபம் பண்ணினவன் துக்கத்தை அனுபவிக்கிறானா என்று பார்க்கக்கூடியவன் ஈஸ்வரன் ஆனால் அந்த புண்ணியத்தையோ பாப்பத்தையோ மாற்றத்துக்கான அதிகாரம் தேவதைகளுக்கு கிடையாது நிர்குணிச்சா நிர்குணகான்னா இவன் சௌக்கியமாக இருக்கணும் இவன் என்கிற எண்ணம் கிடையாது தேவதைகளுக்கு மனது கிடையாது என்று உபனிஷத் காண்பிக்கிறது இவன் சௌக்கியமாக இருக்கணும் இவன் கஷ்டப்படணும் என்கிற எண்ணம் எந்த தேவதைகளுக்குமே எப்பொழுதுமே கிடையாது நீ புண்ணியம் பண்ணியிருக்கையா சௌக்கியத்தை அனுபவிக்கணும் நீ பாபம் பண்ணியிருக்கையா நியதம் குரு கர்மத்துவம் உன்னுடைய கர்மாவை நீ செய் உன்னுடைய கடமையை நீ செய் அப்படின்னு தான் ஈஸ்வரன் சொல்கிற நீ ஒன்றுமே செய்ய நான் உன்னை காப்பாற்றுறேன்னோ நீ ஏதோ முடிஞ்ச வரையிலும் செய் நான் அதை புல் பண்ணிக்கிறேனோ பகவான் சொல்லலை உன்னுடைய கர்மா உன்னுடைய கடமை உன்னுடைய பொறுப்பை நீ செய்யணும் கடவுடி அவன்தான் உண்மையான திருடன் என்று பகவான் கீதையிலே காண்பிக்கிற இஷ்டான்போகான் ஹிவோ தேவ தாஸ்யந்தய யஜ பாவித்தாக தைர் தத்தானதாயைபியோபுங்தேஸ்தேன ஏவசா அப்படின்னு கீதை சொல்கிறது இஷ்டான் போகான் ஹிவோ இவன் செய்ய வேண்டிய கடமைகளை இவன் செய்வான் என்று நமக்கு கொடுக்குறான் தையர்தத்த அனப்பிரதா ஜெய்பியா இதை அறியாமல் யார் ஒருவன் இந்த சொத்து சுகங்கள் வீடு வாசல் மனைவி குழந்தைகள் இவர்களையெல்லாம் தவறான முறையில் பயன்படுத்துகிறானோ சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறது வீட்டுக்குள்ளே ஒருவரையும் விடுறதில்லை மனைவிக்கு நல்லதை சொல்கிறதில்லை மனைவியை அனுபவத்திற்கு மாத்திரம் வச்சுக்கிறது குழந்தைகளுக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கறதில்லை இப்படி யார் இருக்கானோ ஸ்தேனேவசா அவன்தான் உண்மையான திருடம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்போது திருடனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அங்கஹீனம் து தண்டனம் இது கருட புராணம் காண்பிக்கிறது திருடன் ஒருத்தன் திருடன் தீர்மானிக்கப்பட்டால் அவனுக்கு என்ன தண்டனைன்னா ஏதாவது ஒரு அங்கம் செயல்படாமல் போகணும் அதை இன்றைய உலகத்தில் நாம் பிரத்யக்ஷமாக பார்க்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நோய் வருதுங்கிறது இல்லாமல் நாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாத ஒரு நிலைக்கு வந்தாச்சு ஏன் இப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவரவர்கள் தனியாக உட்கார்ந்துருக்கிற பொழுது கண்ணை மூடிட்டு யோஜனை பண்ணி பார்க்கணும் ஒரு பத்து நிமிஷம் யோஜனை பண்ணணும் ஏன் இப்படி கஷ்டத்திற்கு நாம் உள்ளாகியிருக்கோம் அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பார்த்தோமானால் நமக்கு உண்மை புலப்படும் அதை நமக்கு மகரிஷிகள் நிறையா காண்பிச்சிருக்கா மனுஸ்மிருத்தியில சொல்கிற பொழுது மகரிஷிகள் எல்லோரும் கேட்குறா மனுக்கிட்ட ஏம்யோக்திப்மமனுஷ்டு மிருத்ய்பிரபவதி வேதாஸ்திரதாம் பிரபோ அப்படின்னு கேட்கிறார் யோக்தமான கர்மாக்கள் அவனவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் கர்மாக்களை செய்யறவர்களுக்கு எப்படி மிருத்துவானது வரும் எப்படி மரணமானது வரும் அவர்களுக்கு மரணம் என்கிறது வருமா ஏன்னா அழியாத வஸ்துக்களை வச்சிருந்திருக்கிறவர்கள் வேதம் நம்முடைய தர்மங்களை வச்சிருந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு மரணம் என்கிறது வருமா அப்படின்னு மகரிஷிகள் கேட்கிற சதா நுவாச்சர்மாத்மா மகர்ஷின்மான ஓ ப்ருகு ஸ்ரூயதாம் ஏன தோஷேன மிருத்யுர்விப்ரான ஜிகாம் சதி மனு சொல்கிறார் நல்ல கேள்வி கேட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அவர்களிடத்திலே உள்ள வஸ்துக்கள் அழியாத வஸ்து அதை வைத்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த மரணமானது அவர்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டுக்கே நான் சொல்கிறேன் அழியாத வஸ்துக்களை வச்சின்றிருந்தும் கூட அவர்களுக்கு மிருத்தியானது வருது அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு மனு அதற்கு பதிலாக சொல்கிறேன் அதே போல் வந்திருக்கிற இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை அப்படின்னு பிரசித்தமாக இருக்கு ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் இப்போது வந்திருக்கிறதான இந்த வைரஸ் நோய்க்கு அற்புதமாக ஒரு மருந்து சொல்லியிருக்கேன் அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்